ிா வேற்றை கணாயுகே நம ஸ்ரீமத் பகவத் கீதை ரெண்டாவது அயம் சயோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்றேன் எம் வேறம் மன்யே ஹத்தம் உபவு தௌ நித்த ி நியே இந்த ஸ்லோகம் ஆத்மாவினுடைய இன்னொரு லக்ஷணத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறது இதுவரைக்கும் பார்த்துருக்கிற லக்ஷணங்களையெல்லாம் நன்றாக நம்ம மனசில் உள்வாங்கின் இருக்கணும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுற லக்ஷணம் ஆத்மா அகர்த்தா அகர்த்தான்னு சொன்னால் ஆத்மா எந்த செயலையும் பண்ணுறது கிடையாது இப்போ நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நான் வந்து இந்த காரியம் பண்ணினேன் இந்த காரியம் பண்ணின்னு இருக்கேன் இந்த காரியம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நான் செஞ்சேன் நான் செய்கிறேன் நான் செய்ய போகிறேங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கோ அதுக்கு பேர் கர்த்திருவம்னு பேர் உண்மையிலேயே இந்த கர்த்திருவங்கிறது எனக்கு கிடையாது எனக்குன்னு சொன்னால் சுத்தமான சைத்தன்யமான ஆத்மஸ்வரூபத்து கிடையாது இந்த உடம்பு மனசில் இருக்கக்கூடிய நிழல் உணர்வுன்னு ஒன்று சொல்கிறோம் நிஜ உணர்வு வேறு நிழல் உணர்வு வேறு அத்வைத சித்தாந்தப்படி நிஜ உணர்வு சுத்த சைத்தன்யங்கிறது இந்த உடம்பையும் கடந்து எங்கேயும் வியாபிச்சிருக்கு ஆனால் இந்த மனசில் பிரதிபிம்பிக்கிறது நிழல் எப்படி தண்ணீரில் பார்க்குற சூரியன் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுக்கு தான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னு சொல்லுவாள் தமிழில் அதுக்கு வந்து நிழல் உணர்வு சில பேர் சித்துப்போலி சொல்லுவாள் ஆக அதுக்கு பிரதிபிம்ப சைத்தன்யம்னு பேர் இதைத்தான் நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் ஜீவாத்மானு சொல்கிறோம் இந்த ஜீவாத்மாவுக்கு தான் கர்த்திருவம் ஆனால் இந்த ஜீவாத்மாவுக்கு அப்பால் இந்த பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்கிறது தான் நம்முடைய நிஜஸ்வரூபம் இது வந்து உண்மையும் இல்லை இது ஒரு மாய தோற்றம் இதெல்லாம் நம்ம அடுத்த சில ஸ்லோகங்கள்லாம் படிக்க படிக்க நமக்கு புரியும் ஏற்கனவே நம்ம பதினாறாவது ஸ்லோகத்தில் இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் ஆக நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா மைண்டுன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை மைண்டு மைண்டில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அந்த பிரதிபிம்ப சைதன்யந்தான் செய்கிறேன் செஞ்சின்றிருக்கேன் செய்ய போகிறேங்கிறதெல்லாம் சொல்கிறது நாம இந்த கர்த்தாவுக்கும் சாட்சியாக இருக்கிறதுனால அதாவது இந்த மைண்டுக்கும் நம்ம சாட்சியாக இருக்கிறதுனால கர்த்திருவம் எனக்கு கிடையாது அதாவது சுத்த ஆத்மாவாகிய எனக்கு கர்த்திருவம் கிடையாது அகம் அகர்த்தா அஸ்மி எப்படி அகம் நித்தியா அஸ்மி நிர்விகாரா அஸ்மி சத்தியா அஸ்மி சர்வகதா அஸ்மி அப்பிரமேயா அஸ்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோமோ அது மாதிரி இதுலேயும் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் எந்த செயலையும் செய்ததும் இல்லை எந்த செயலையும் செய்து கொண்டிருப்பதும் இல்லை எந்த செயலையும் செய்யப்போவதும் இல்லை இந்த மனம் செயல்களை செய்தது செய்து கொண்டிருக்கிறது செய்ய போகிறது மனதில் வெளிப்படும் நிழல் உணர்வுக்குத்தான் இந்த கர்த்தத்வம் முதலான குணங்களெல்லாம் சுத்த ஆத்மாவாகிய எனக்கு கர்த்தத்வம் இல்லை இந்த உண்மையைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுக்கிறது எயேனம் வேத்தி ஹந்தாரம் அதாவது எவனொருவன் இந்த ஆத்மாவை கொலை செய்கிறது என்று நினைக்கிறானோ எச்சைனம் மன்னியதே ஹதம் எவன் இந்த ஆத்மா கொலையை அனுபவிக்கிறது என்று நினைக்கிறானோ உபௌ தௌன விஜாநீதா அந்த ரெண்டு பேரும் ஒருத்தன் சொல்கிறான் நான் உன்னை கொலை பண்ணுறேன் பாருங்கிறான் இன்னொருத்தன் சொல்கிறான் ஐயோ என்ன கொலை பண்ணுறானேங்கிறான் செய்வன் ஒருத்தன் அனுபவிக்கிறான் ஒருத்தன் கொலை தொழிலை செய்பவன் ஒருவன் கொலை தொழிலை அனுபவிப்பவன் ஒருத்தன் யாரை கொலை பண்ணுறமோ அவன் இந்த கொலையை அனுபவிக்கிறான் ஐயோ நான் செத்து போகிறேன்னு சொல்கிறானோ இல்லையோ உபௌ தௌன விஜாநீதா இந்த ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியல தன்னை பற்றின வாஸ்தவமான ஜானம் இல்லை ஏன்னா நாயம்ஹந்தி நகன்யத்தை இந்த ஆத்மா ஆகையினாலும் ஆத்மா அபோக்தான் நான் வந்து கஷ்டப்பட்டேன் சுகப்பட்டேன் இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சுகப்படுறேன் இனிமேலும் எத்தனை கஷ்டப்பட போகிறேனோ சுகப்பட போகிறேனோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதுக்கு பேர் போக்திருத்தம்னு பேர் அனுபவிக்கிறது என்ஜாயர்ஷிப் ஒன்று டூயர்ஷிப் இன்னொன்று என்ஜாயர்ஷிப் எப்போ நமக்கு கர்த்திருவம் இல்லையோ அப்போ போக்திருத்தமும் கிடையாது இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் அகம் ஆத்மா அகர்த்தா அபோக்தா அஸ்மி இந்த அனாத்மாவுக்குத்தான் உடம்பு மனசு புத்திக்குத்தான் இந்த கர்த்தத்வம் போக்திருத்துவம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் ஆக இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஏன் கொலை தொழிலை சொன்னார்ன்னு சொன்னால் இந்த யுத்த பூமி யுத்த பூமியில் இவனுடைய அர்ஜுனுடைய டியூட்டி இங்கே வதம் பண்ணுறது தான் அதர்மத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை வதம் பண்ணுறது தான் அதே சமயம் தர்மத்துக்காக போராடுபவர்களும் அவர்களும் இறக்க வேண்டி வரும் ஆக இந்த யுத்தத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வதம் பண்ணி அதனால் ஒருத்தர் வதம் பண்ணுவார் இன்னொருத்தர் அந்த வதத்தோட பலனை அனுபவிப்பார் ஆனால் உண்மையிலேயே ஆத்ம தத்துவத்துக்கு செயல் புரியும் தன்மையோ செயலின் பலனை அனுபவிக்கும் தன்மையோ இல்லை என்பதை உணர்த்துவது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான நோக்கம் எனவே நாம் எல்லோரும் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருளாகிய ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானத்தை புரிந்து கொண்டு இந்த ஞான பலத்தோடு நாம் உலகத்தில் இன்பத் துன்பங்களை எதிர்கொள்வோம் செயல் புரிந்தாலும் அந்த செயலுக்கு நாம் உண்மையிலேயே கர்த்தா அல்ல என்கிற உண்மையையும் உணர்ந்து கொள்வோம் அதே சமயம் நம்முடைய செயல்களெல்லாம் அறவழியிலேயே நிகழ வேண்டும் என்பதும் சந்தேகமில்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் அழகாக பகுத்தறிஞ்சு புரிஞ்சிக்கணும் அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்